ீஸ் இருநூற்றி பதினொன்று இபுன் அப்பா சலதியுல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அலிந்தம் அவர்கள் பால் குடித்து வாய் கொப்பளித்து விட்டு அதிலே கொழுப்பு இருக்கிறது என்று கூறினார்கள்